குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியார் கற்க பாகம் கோபிகாஜி மனுஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி எட்டாவது இருக்கும் கண்ணனுடைய அஞ்சு பட்டமகிழ்ச்சிகளுடைய திருக்கல்யாணங்களை சொல்லி வரார் நம்ம சுகபிரம்மிகள் அதில் சத்யா நாகனஜி நப்பின்னை அது வந்து அதுக்கு பிரமாணம் இல்லை பதிவர்கள் அப்படி சொல்லப்பட்டவள் இந்த சத்யா வந்து சத்யபாமா இல்லை சத்யபாமா வேறு பிரியமாக கூப்புறதுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வேற வரலாம் இவ பேர் சத்யா அதான் நாகனஜித்து அது சொல்லிட்டு போது அந்த நாகன நக்னஜித்துன்னு சொல்ல ராஜா கிருஷ்ணன் சொன்னார் இப்போ பிரபோ நீங்கள் வீரன்னா இருந்தாலும் இந்த ஏற்கனவே ஒரு ஒரு பந்தயம் வச்சிருக்கணும் இந்த என்னுடைய பெண்ணை கொடுப்பதற்கு ஏழு முரட்டு காளைகள் மகா முருடுகள் பிடிக்க முடியாது அடக்க முடியாது மிகவும் கூர்மையான கொம்பு இருக்கக்கூடியது அடக்க முடியாது அசுர காளிகள் மகாபல பராக்கரணம் கொண்டவர் பல ராஜகுமார்கள்லாம் இதெல்லாம் இவன் வந்து இவைகளால் சின்ன பின்னமாயி சரீரங்கள்லாம் அப்படியே பார்ட்டு பார்ட்டு அப்படி பகுதி பகுதி அப்படி எல்லாம் கிழித்து கொடல் கீழ்ச்சி அப்படி பல எல்லாம் செதறி போயிட்டாங்க முறியடிக்க போட்டாங்க ஒரு மோசமான ஒரு காளிகள் நீ வேறு வழி இல்லாமல் இதை வந்து நாங்கள் ஒரு பந்தயமாக வச்சுருக்கோம் அதனால் எதுல இருந்தனே லக்ஷ்மிபதியே நீங்கள் வந்து இந்த ஏழு காளைகளை அடக்கினா நீங்கள் தான் என்னுடைய பெண்ணுக்கு வரன் அதில் சந்தேகம் தான் இப்படி பந்தயத்தை கேட்டப்புறம் கண்ணன் சிரிச்செண்டு இடுப்பில் அந்த வஸ்திரங்கள் ஏன் வரிஞ்சு கட்டினான் தன்னையும் ஏழா ரூபமாக பண்ண செய்து கொண்டான் அந்த ஏழு ரூபமாக செய்து கொண்டு அந்த கிளை காளைகளை அசுர காளைகள் மொராட்டு காளைகள் ஜல்லிக்கட்டு மாதிரி கிடையாது ஜல்லிக்கட்டு இருக்கிற காளை எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அடுப்போம் அப்போ அதை விட மோசம் பல மடங்கு திமிராவும் பலம் பொருந்திடும் குண்டா இருக்கக்கூடிய ரொம்ப கூர்மையா கும்புகள் கொண்ணக்கூடிய அசுர குணங்கள் படைத்த காளைகள் மாதிரி அதளைகளையும் ஏழு ரூபம் செய்து கொண்டு அந்த காளைகளை எளிதில் அடக்கினான் கண்ணன் மேலே நாற்பத்தி ஆறுலேருந்து மேலே மூலத்தை சேமிப்போம் ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன அந்நியாயில் நடந்தது அநியாயம் தான் நடந்தது சந்தேகமே தான் அதாவது ஒரு பக்கம் அகிம்சை நம்ம சனாதன தர்மம் ஹிந்து மதம் போதிக்கும் இன்னொரு பக்கம் எங்கே பலி கொடுக்கணுமோ அது கொடுக்கும் அது ஒரு சந்தேகம் கிடையாது அது தப்பில்லை ஆனால் எல்லாம் மற்ற வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டு துரோகிகள்லாம் சேர்ந்து நம்ம மக்களை குழப்பம் பண்ணியிருக்காங்க மக்கள் குழம்பியிருக்கார்கள் அதுதான் தேவம் இல்லாமல் அதுதான் விஷயம் இதே ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஒரு விஷயம் புரியத்துக்காக சொன்ன ஆனால் அந்த காளைகள்னால் இந்த ஏழு காளைகளை ஒரு காலைக்கு ச அவ்வளோ காளைகளும் கிடையாது அப்படி ஒரு முரட்டு காளைகள் பகவான் அவன் வந்து கை ஸ்பர்சப்பட்ட உடனே அது சாது வாழ்வு ஏற்கனவே ஏழா பண்ணிட்டாங்கன்னு அதனால சரியாகும் சரியாப்படுத்தி மேல நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை மேல பார்ப்போம் பத்வா தான் தாமபிகே சௌருகி பக்னதர்பான் ஹதோஜிசஹா வியக்கர்ஷன் லீலியா பத்தானே பாலோ தாருமயான் யதா பத்வா தான் தாமபிகே சௌருகி பக்னதர்பான் ஹதோதிசா வியக்கலிபா வாரோமான் யா தரப்பீதா ராஜ ததோ கிருஷ்ணாய விமிர தாம் பிரச்சே பகவன் விதிவத்தை சதீம் பிரபு தர பிரீதம் ராஜ ததோ கிருஷ்ணா விமிராம் தாம் பிரச்சே விதிவத் சதீம் பிரபு Uh, राजपत्न दुहिु कृष्ण लब्धुवा प्रिपति परातस्थ परोत्सव राजपत् दुहि कृष्ण लब्धुवा प्रिपति परातस्थ परमोत्सव शखभेरी आनका ने गीवा दिध्याजाचि नर नार्य अ प्रमुदिना सुभाषक ग्रलंकृता संकपेध्यान काीतवाद्याजाधि नर नार्य प्रमुदिता सुभाचकलंकृत अलंकृता पारिब्रहदात विभु यूतीसहस्रम निष्क्रीव सुवासना दशदेुकसरा पारिब्रहदात प्रभु पारिब्रहदात विभु दशदेुकसरा पारिब्रह्मदात विभु यूती यूती निष्क्रीव सुवासना பாரிபர்கவிதீனாம் திருசாகம் விஷ்கக்ரீவ சுபாசிரம் ஐம்பதாவது ஸ்லோகம் நான் ஐம்பத்தி ஆறுல இருந்து மறுபடியும் பார்ப்போம் அந்த தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்துல ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல அஞ்சு திருமணங்கள் மகிழ்ச்சிகள் பட்டமகிஷிகள் வரா அதுல இந்த மூணாவது பட்டம் அந்த அஞ்சில் மூணாவது அதாவது சத்யா என்று சொல்லப்பட்ட நாகன ஜீதி ஆண்ட நாற்பத்தியார் தாமபி சௌரி பக்னர்ஃபாஜச வீலையன் பாலோ தாருமையன் யாவுபி சௌரி பக்னா ஹோஜச வீலையன் பாலோ தாருமையன் யா பிரீத்தம் सुथाम राजा दधो சுத்தம் ராஜ ताम கிருஷ்ணா ஜவிஸ்மி தாம் பிரச்சேகே விதிவென் பிரபு तरहा பிரீட்ட सुथाम राजा दधो கிருஷ்ணா ஜவிஸ்மி தாம் பிரச்சு பகவான் விதிவற்ற சதசீம் பிரபு ரஜபத்யுகி கிருஷ்ணம் லோம் பதி பரமானம் ஜாத்தஸோவா லுகித்து கிருஷ்ணம் லோம் பதி பரமானம் ஜாத்தஸோவா சங்கபேனா நேதுீத் நரா நாரிய பிரல ஆனக்கா நேருவா நரா நிய பிர சலங்கு சக பாரிபாத் விபு யுவத்தம் திரசிரம் யுஷ்வாசம் தசேனு சகி பாரிபார்கம் அதாவது விபம் யுவதியினாம் திரு சாகசிரம் நிஷ்க கிரீவ சுதாம் அம்பதாவது ஸ்லோகம் அர்த்தம் இப்படி கண்ணன் அந்த சத்தியை திருமணம் செய்வதற்கு என்ன பண்ணார் கடைசியா இப்படி நிச்சயமான நாக்னஜித்துன்னு சொல்லப்பட்ட ராஜா சொல்லப்பட்ட அந்த பந்தயத்தை தெரிந்து கொண்டு இது ஒரு லீலை ஒரு விளையாட்டு ஏழு ரூபம் பண்ணியிருந்தேன் அது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை ஏழு ரூபமாக பண்ணது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எப்படி இப்போ எவ்வளோ ரூபமாக உங்கள் மாற்றினதுக்கான ஆரம்பத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டடி பண்ணால் அந்த பிரம்மமோக நிலையில ஒரு சரம் அச்சரமாக அதாவது தாவரம் ஜங்கமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் ஆமனான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரெல்லாம் கொண்டு வந்த உரி டிஃபன் பாக்ஸு அப்புறம் வந்து கம்பு அப்புறம் அவருடைய வஸ்திரம் எல்லாமாக அந்த கண்ணுக்குட்டிகள் அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியில் கைத்தில் கழுத்தில் கட்டியிருக்கிற க மணி அதில் கட்டியிருக்கிற கயிறு இப்படி எல்லாம் ஆனான் சர்வமானான் அந்த சிறுவர்களான் இது ஒன்றா அடுத்தது ராசல் இலையில் பார்த்துருக்கலாம் எப்படி வந்து எவ்வளவு கோபிகள் இருந்தாரோ அவ்வளவு கோபி கொடுத்தான் அப்புறம் பின்னால் உத்தர இதில் உத்தர இந்த உத்தர பாகத்தில் உத்தர பாகத்தில் அந்த எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய ஸ்ருத்திகீர்த்தைக்கு முன்னால் இருக்கக்கூடியதுல அந்த மிதிலா ராஜா பகுலாஸ்வன்னு பேர் ஸ்ருத கீர்த்தினு ஒரு பிராமணன் மிதிலா ராஜா பகுலாஸ்வன் அந்த பிராமணன் சுத்தக்கீர்த்தி ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் ஒரு கிருஷ்ணன் தான் ஒரிஜினல் இன்னொரு கிருஷ்ணன் ரூபம் எடுத்துகிட்டு போனது அப்புறம் ஒரு செட்டு சப்தரிகள் போஷிகள்லாம் போனார் ரிஷிகள் பெரியவர்கள்லாம் போனார் அவர்கள் எத்தனை ரூபத்திலையும் கண்ணனே போனது அடுத்தது பதினாறாயிரம் பெண்கள் அடுத்த அத்தியாயத்தில் கல்யாணம் பண்ணி போனது அங்கே அவர் பதினாறாயிரத்து நூறாக பண்ணிக்கிற இப்போ வந்து நம்ம தெற்கு சம்பிரதாய பிரகாரம் பண்ணிக்கோன்னு வச்சுப்போம் தெற்கு சம்பிரதாய பிரகாரமே பண்ணதை வச்சுப்போம் ஒரு முகூர்த்தத்தில் கல்யாணம் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கண்ணன்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே படுவோம் கொஞ்சம் கஷ்டம் சர்வசாதாரணமாக பண்ணும் துவாரக்கையில் அவர்களுக்கு மாளிகைகள் பண்ணியாச்சு விஸ்வகர்மா பண்ணியாச்சு அப்போது அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா வரான்னு கண்ணனுக்கு வந்து இது வாங்கிக்கிறதுக்கு ஒின அவ அப்பா அம்மா ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா இருக்கலாம் தேவைக்கு ஊசுடையவர் மொத்தம் அத்தனை ரூபம் கண்ணனை எடுத்திருந்தான் அப்போ அத்தனை ரூபம் வந்து பண்ணி வைக்கிற வாத்தியார் அப்புறம் நாரஸ்வரம் வாசிக்கிறவர்கள் அப்புறம் இப்படி நீ என்னெல்லாம் கல்யாணத்துக்கு ஒன்றுமோ அல்ல இல்லாமல் பணியான ஒரு முகூர்த்தத்தில் பதினாயிரத்தி நூறு பேர் கல்யாணம் அப்போ அவ்வளோ தூரம் பண்ண வரைக்கும் வந்து ஏழு ரூபமாக இந்த கல்யாணம் மாறுறது எனக்கு கஷ்டமான ஜஸ்ட் லைக் த எப்படி அந்த பெரிய பிரபஞ்சமே பூமியையே வராகவ தாரத்தில் பூமியே அப்படி தூக்கினோன்னு அந்த இது கோவர்தன கிரியை ஏழு நாள் வந்து சுண்டவர்களை தூக்கினது கஷ்டமாக அதுதான் எல்லாரும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி அப்படியும் ஏழு ரூபங்களாக எடுத்து விளையாட்டாக அடைக்கினான் கிருஷ்ணன் வந்து கயிற்களால் கட்டப்பட்ட விடும் கர்வம் அடங்கி போடுத்து பலம் வந்து முழுக்காக போயிடுச்சி அதாவது அதுக்கு ஸ்ட்ரென்த்து போடுத்து பலம் போயிடுத்து வீரியம் சக்தியெல்லாம் போயிருக்கு அந்த அந்த காளைகளை அதாவது அந்த விரான் சொல்லப்பட்டவைகளில் வந்து ஒரு குழந்த மரத்தால் ஏற்படு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது இருக்கிற யானை இல்லை மாடுன்னு அது மாதிரி இழுக்கிற மாதிரி இழுத்த சிரமம் இல்லாமல் அங்கே இழுத்தான் அங்கே எங்கேயும் இழுத்தவரை அதை அடைக்கணும் அதனால் ஆச்சரியம் அடைந்தவரான மிகவும் மகப்பிரீத்தியை அடைந்தவரான சந்தோஷம் அடைந்தவரான அந்த ராஜா நகரஜித்தையும் தன்னுடைய பெண்ணை கிருஷ்ணபவன் கொடுத்தார் சர்வே சொன்னா கிருஷ்ண பகவானும் அத தனக்கு சமமான அவளை விதிமுறைப்படி விவாகம் செய்து கொண்டார் விதிவத்தி பிரத்யக் அப்படிப்பட்ட தனக்கு சமமா இருக்கக்கூடிய அந்த சத்தியான்னு சொல்லப்பட்ட நப்பினேன்னு பெரியவர்கள் காண்பிக்கிறாள் அப்படிப்பட்ட நாகரஜித்தி விதிமுறைப்படி கல்யாணம் சொல்லிக்கொண்டார் ராஜனுடைய அந்த நக்ரஜித் ராஜார் காண்டியா அவனுடைய பத்திகள்லாம் கிருஷ்ண பகவான அந்த தங்களுடைய பெண்ணுக்கும் கணவனாக அடைந்ததை பார்த்த ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் பரமானந்தத்தை அடைந்தார்கள் பெரிய உற்சவமாகவே நடந்தது பெரிய உற்சவம் அப்போ கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டிய அந்த இதற்காம் அந்த சீல் அதெல்லாம் கொடுக்குறாங்க சங்கங்கள் சங்கு வாத்தியங்கள் சங்க வாத்தியங்கள் பேரியெல்லாம் முழங்கிறது ஆனக வாத்தியங்கள் முழங்குது சங்கீதமும் வாத்தியங்களும் பிராமணருடைய வேறு ஆசீர்வாதங்களும் அப்படி முழங்குறது சந்தோஷப்படைந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் நல்ல வச வஸ்திரங்களாலையும் மாலைகளாலையும் அலங்காரம் செய்து கொண்டு அப்படியே விளங்கினாங்க அப்படியும் கொடுக்குறதுக்கு மிகவும் இஷ்டப்பட்ட பிரீத்தியடைந்த நகதி ராஜன் பதினாறாயிரம் பசுக்களையும் தசதேனும் சகத்திரன் பத்தாயிரம் பசுக்களையும் கழுத்தின அந்த தங்க ஆபரணங்கள் அழிந்தவர்களும் நல்ல வத்திரங்களை கொண்ட மூவாயிரம் இளம் யொவன பருவத்தில் கூட பெண்களை கொடுத்தார் யோவன பெண்களை கொடுத்தார் மேலே விவரமா பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக அந்த ராஜா கண்ணன் சொன்ன பந்தயத்தை கேட்ட கண்ணன் இடுப்புல வஸ்திரத்தை நல்லா வரிச்சு இறுக்கி கட்டிண்டு ஏழா தான பண்ணியிருந்தான் ஒரு உதாரணம் சொன்ன எவ்வளவு எந்தெந்த இடத்துல பகவான் வந்து பல விதமாக மாத்திருக்கிறேன் சின்ன ஒரு ஏழு வயசு குழந்தையா இருக்கிற போதும் அதுல இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு தூரம் மாத்திட்டு இந்த இடத்துல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை இப்போ அவர் அந்த காளைகளுடைய கொழுப்பு திமறு அதனுடைய அந்த திமி இது பல பராக்கிரமம் ரொம்ப அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயத்து எல்லாத்தையும் அடக்கி வலுவிழக்க செய்து அதுக்கு பலம் சக்தி போராப்பில் பண்ணி கைத்தால் கட்டி சின்ன சின்ன குழந்தை விளையாடுறது மரபி இழுத்துன்னு வர மாதிரி விளையாட்டை எழுத்துன்னு வந்தாங்க விளையாட்டை இங்கே இங்கேயும் அலக்கழிச்சியும் அலக்கழிச்சி எழுத்து அப்போ இதை பார்த்த ரா ஆச்சரியப்பட்ட ராஜா ஏன்னா தன்னுடைய பெண்ணை பல பேர்கள் கல்யாணம் பண்ணியிருக்கானே எப்படி காப்பாற்றுவார்னா ஏழாக பண்ணிட்டாமா அதனால் எவ்வளோ நாளும் ஒன்று செய்வான் அப்படின்னு அப்படி தான் அதில் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பதினாறாயிரம்னா இங்கே சொல்கிறார் இதில் பாகவரத்தில் இங்கே அடுத்த அத்தியாயத்தில் கடைசியில் தொண்ணூறாவது அத்தியாயம் முடிக்கிற போது பதினாயிரத்தி நூறுன்னு காமிக்கிறார் இதே பாகவத்தில் விஷ்ணு புராணத்தை பதினாறாயிரம் நூறு தான் சொல் காமிக்கிறார் விஷ்ணு புராணத்தில் அவர் கூட நூறு பேர் கல்யாணம் பண்ணிட்டு போண்ணுவாங்க உங்களுக்கு என்ன எனக்கு என்ன அப்படி பண்ணார் சின்ன குழந்த வந்து பூமி இத மரபூமி எழுத்துன்னு வர மாதிரி இப்படி போட்டு அப்படி போட்டு எழுத்துட்டு வந்தேன் பார்த்து ஆச்சரியப்பட்ட ராஜா சரி தன் பொண்ணை காப்பாற்றுவார்னு வச்சுட்டு சந்தோஷத்தோட தன்னுடைய பெண்ண அந்த சத்யா நக்னஜித்த நக்னஜி அவளை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி பரமேஸ்வரனான அந்த பகவான் கிருஷ்ணனும் தனக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த சத்யாவை முறைப்படி கல்யாணம் செய்து கொண்டார் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் ராஜாக்களுக்கு அவரெல்லாம் பாரியர்கள்லாம் இருப்பார் இல்லையா அவரெல்லாம் இப்படி பெண்ணுக்கு பிரியமான அவளுக்கு பிரியம் சத்யாவுக்கு ரொம்ப பிரியம் அப்படி பிரியமான பிரார்த்தனை பண்ண கூட அந்த கிருஷ்ணன் பத்தியாக கிடைத்தனால் கணவராக கிடைத்தனால பரமானந்தமடைந்து அவர்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடு தங்க வாத்தியங்கள் முழங்குறது வேரி வாத்தியங்கள் முழங்கிறது மே மேலே ஒழுங்குது ஆணக துந்தி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது பாட்டும் ஒரே எங்கே பார்த்தாலும் பாட்டு வாத்தியங்களுடையும் சப்தம் பிராமணர்களுடையும் வேத ஆசீர்வாதம் இப்படி நடந்திருந்தது ஆண்களும் பெண்களும் ரொம்ப சந்தோஷத்தோட புது வஸ்திரங்கள்லாம் கொண்டு பூமாரி இணைந்து கொண்டு அப்படி அழகாக இருந்தார் அப்படி பெருமை மிக்க செழுப்பை செழுமை வாய்ந்த அந்த ராஜா நகரிஞ்சது பத்தாயிரம் பசுக்கள் அது இதை சீராக கொடுக்கணும் பத்தாயிரம் வசள் சீராக கொடுக்கணும் அவர் சொல்லிட்டான் நான் வந்து உங்களை தவிர வேறு யார் வர வரணும்னு சொல்ல ஆனால் பந்தயத்தை இயக்கணும் நான் கண்ண கண்ணன் சொன்னால் பெண்ணுக்காக நாங்கள் கன்னியா சுருக்கம் கொடுக்க முடியாதுன்றார் அவர் வந்து கன்னியா சீர் கொடுக்குறார் சீர் கொடுக்குறார் சீர் அப்போ என்னன்னா பத்தாயிரம் பதுக்கள் நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்ட தங்க ஆபரணங்கள்லாம் கழுத்தில் போட்டுக்கிறேன் அதான் நெக்லஸ் அட்டிகையெல்லாம் போட்டுக்கூடிய மூவாயிரம் யுவத்திகளை கொடுக்குறேன் மேலே ஐம்பத்தையும் ஒன்றுலேருந்து மேலே பார்ப்போம் மூலமே முடிச்சுருவோம் நவந் நாதான் ரஸ் அஸ்வன் சதா நவந் நாகா சதான் ரத்துணா நராத்தீவரோ மகத்தா விர்தோ ஸ்ஹப்போ யாபைய மாசகோசலா தம்பரம் மஹத்தியசே நயு ஸ்னேப்பலிஹோ யாபைய மாசோசலா சைத்ததே ருதுகோப்பய்தம்பதி கன்யகா பக்னவீ சுமிஷேத் புரா சைத்தே ருதுகோப நயந்தம்பம்பதி கனியகா பக்னவீ சுதூர்மர்ஷிஷேர்புரா தானசிரவிர்த்தே தான் அசியன் வந்து பிரிதர்ஜுனா கலையமா தான் அம் தான தானுப்பேகர்ஜுனாண்டிவி கலையுமிபர் காத்த சத்தையேயூஷோ பகவிகேச பாரிபருகம் உபாகியம்வரையேமூமயூனோ பகவிகேரீர்த்தே கீர்த்த सुंब्र उपएमे पितृष्पु कैकेयी भ्रातृधत्ता कृष्ण सतर्धनाते सुंबद्र उपये पितृष्पु क्रातृविधत्ता सतर्धना सुतां चध्राधिपरे लक्ष्मण लक्षणता स्वयंवरे जहाँ सुपर्ण सुधाम सुताम च मध्यारिपे लक्ष्मण लक्ष्मणुताम वयम बरे झारे कह सुपर्ण सुधाव अनियां विध भारिया कृष्णसन सहचर भौम हृत् तधत भौम हन आहृता चारुदर्शि अन्यां सेविधा भार् कृष्णसन सखचर भौम हत् त आहृत चारुदर्शि अंब्तीट अंबत्मरी மறுபடியும் பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து नवनागसहसा शुणा रथा शुणाश्वा अश्वान्तगुणा नरा नवनागसहसागाुणाश्वान्श्वान्तगुण नंपतीरथ्य महत्या वृथो नेह प्रख्लिन्नृदयामस कौशल दंपतीरथ्य मह सवृथों नेह प्रख्लिन्नृदयामस कौशल தைத்தே ரு ருது நய்தம்ப கன்யா வக்னவீ சுதூர்மோவ்ஷை சேதே ருது நயன்தம்பதி கன்யகா சுதூர்மோவ்ஷைர் தானசிரா சன் பேக்தர்ஜுனாண்டிவே கலையம சிம்ஹா க்ஷுமா தானசிரா சரந்த பிரேகர்ஜுனாண்டிம்மா पारिभर्खागृह्य द्वारकाेत रेमेधूना ऋषभो भगवान्विककेश पारिबर्ष उपगृह्य द्वारकासत हे रेमेधूनाम ऋषभो भगवान्विकीसुर सुतकर्ते सुठा बद्रा उपये मे पितृष्पु क्रतृविधत्ता सन्तर्धना सुतकर्ते सुठा बद्रम उपए पितृष्पु क्रातृत्ताम कृष्ण सन्तर्धना उतापते लक्ष्मण लक्ष्मणुता स्वयं जहारेखा सुपर्णस्व उठा च मध्राधिपते लक्षण लक्षण स्वयंवरे जहारेखा सुपर्णस्वधाव अनियां केव्या कृष्णसगर भौम हृत्व रोदा आहृतचारुदर्शि अनियाम केव्या कृष्णसगर भौम हृत् तोद आखृतचारुदर्शि अंबत्ट अंबत्ल अर्थस இதில் பாருங்கோ இப்போ இந்த சத்யான்னு சொல்லப்பட்ட அந்த நாகனஜிதி நாகனஜிதி சத்யான்னு சொல்லப்பட்ட அந்த நப்பினியை ராதிகாவாக சொல்கிறார்கள் எப்படியும் அது போட்டோம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து ஐம்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார் அம் முப்பத்தி ரெண்டுலேருந்தே வரைக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு வந்து இருபத்தி நாலு இந்த சத்தியா கல்யாணத்தை சொன்னார் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இன்னொரு அத்தை பெண் பத்ரா கல்யாணம் சொல்லிட்டார் இன்னொரு ஒரு ஸ்லோகத்தில் லக்ஷ்மணான்னு சொல்லப்பட்ட இன்னொரு பட்டம் எழுதி கல்யாணம் பண்ணி இந்த லக்ஷ்மணா கல்யாணம் தான் பின்னால் அந்த குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகண காலத்தில் எல்லோரும் கூடி சேர்கிற போதும் அப்போ வந்து எல்லா லேடிஸ் கான்ஃபரன்ஸாக இருக்குது அந்த ஒன்லி லேடி அதில் திரௌபதி இந்த எட்டு பட்டமிகளை பார்த்து நீங்கள்லாம் எப்படி கிருஷ்ணனை வந்து கல்யாணம் பண்ணுங்கள் அதெல்லாம் அப்படின்னா விரமாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லோகமாக சொல்லி ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் அப்படிலாம் சொல்லுவார் கடத்தில இந்த லக்ஷ்மணான்னு சொல்லப்பட்ட பின் விடாம மகிழி தான் விடாமல் அந்த எப்படி கல்யாணம் பண்ணிக் கொண்டார் அப்படின்னு சொல்லுவார் இந்த திரௌபதிக்கு வச்ச யந்திரம் நேராக பார்க்கக்கூடியது அந்த லக்ஷ்மணைக்கு வைக்கப்படும் அந்த மத்ய யந்திரம் பார்க்க முடியாமல் மறைக்கப்பட்டிருக்கும் அதை வந்து யாராலும் பண்ண முடியல கண்ணன் வந்து எப்படி அதை முடித்து ஜெயித்தான்கிறத பின்னால் விவரமாக அப்படி சொல்லுவாங்க அப்படியும் இப்போ ஐம்பத்தொன்னு ஐம்பத்தெட்டு இதை வந்து சொல்லணும் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா